விருப்பமான பே அதன் மூலம் கிடைக்கும் பயனை அறியாமலேயே பேசுகிறான் இதனால் அவனுக்கு அல்லாஹ் தன் திருப்தியை அவனை சந்திக்கும் மறுமை நாள் வரை எழுதுகிறான் ஒரு மனிதன் அல்லாஹுவின் கோபத்திற்குரிய வார்த்தையை அதன் மூலம் கிடைக்க இருக்கும் தீமையை அதாவது தண்டனை பேசுகிறான் இதற்காக அல்லாஹ் தன் கோபத்தை அவனை சந்திக்கும் எழுதுகிறான் என்று அவர்கள் கூறினார்கள் எட்டு நான்கு எட்டு திருமிதி இரண்டு மூன்று ஒன்று ஒன்பது இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்